இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்துநாதையர் உத்தமதானபுரம் வெங்கடசுப்பையர் மகன் சாமிநாதன் சுருக்கமாக தமிழ் தாத்தா என அறியப்படுகிறார் இவர் ஒரு தமிழறிஞர் அழிந்து போகும் நிலையில் பண்டை தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி அச்சிட்டு பதிப்பித்தவர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுள் வே சாமிநாதன் குறிப்பிடத்தக்கவர் தமது அச்சுப்பதிப்பிக்கும் பணியினால் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் அறிய செய்தவர் வே தொன்னூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சுப்பதித்தது மட்டுமின்றி மூவாயிரம் அதிகமான ஏற்றுச்சுவடிகளையும் கையெழுத்தேடுகளையும் சேகரித்திருந்தார் சாமிநாதன் பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டில் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள உத்தமதானபுரம் எனும் சிற்றூரில் வெங்கட சுப்பையர் மற்றும் சரசுவதி அம்மாள் தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார் இவரது தந்தை ஓர் இசை கலைஞர் தனது தொடக்க தமிழ் கல்வியையும் இசை வியையும் சொந்த ஊரில் உள்ள ஆசிரியர்களிடத்தே கற்றார் பின்னர் தன் பதினேழு ஆம் வயதில் தஞ்சாவூர் திருவாவடுதுரை சைவ ஆதீனத்தில் தமிழ் கற்பித்துக் கொண்டிருந்த புகழ்பெற்ற மகாவித்துவான் என அழைக்கப்பட்ட தமிழறிஞர் திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் ஐந்து ஆண்டு காலம் பயின்று தமிழறிஞர் ஆனார் தொடக்கத்தில் கும்பகோணத்தில் இருந்த கல்லூரி ஒன்றில் ஆசிரியராக பணியில் இருந்த சாமிநாதன் பின்னர் சென்னை மாநில கல்லூரியிலும் ஆசிரியராக இருந்தார் என்று அழைக்கப்படும் தோன்றியிருக்காவிட்டால் தமிழுலகிற்கு சிலப்பதிகாரத்தை பற்றி தெரியாமலே போயிருக்கும் அகநானூற்றிற்கும் புறநானூற்றிற்கும் வேறுபாடு தெரிந்திருக்காது மணிமேகலை மண்ணோடு மறைந்திருக்கும் இப்படி நூற்றுக்கணக்கான நூல்களை அழிவிலிருந்து காப்பாற்றி பதிப்பித்து நமக்கு தந்தவர் மு வே சா மேலும் தன்னுடைய சொத்துக்களை கூட விற்று பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தார் இந்த தமிழ்தாயின் தலைமகன் இத்தகைய அரிய சேவைக்காக அவரின் சீரிய முயற்சிகள் தாராளம் பட்ட சிரமங்களோ ஏராளம் இருந்தும் மனம் தளராது இச்சேவையில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டார் சங்க இலக்கியங்களை பற்றி இன்று நம்மால் பேச முடிகிறது என்றால் வே சா காரணமாவார் சங்ககால மக்களின் வாழ்க்கை பண்பாடு போன்றவற்றை பற்றி இன்று நமக்கு துல்லியமாக தெரிகிறது என்றால் வே சாதான் காரணம் இவ்விளக்கியங்கள் இல்லாத தமிழையும் தமிழிலக்கியத்தையும் நினைத்து கூட பார்க்க முடியாது இவர் ஏட்டுச்சுவடிகளை பார்த்து அப்படியே அவைகளை பதிப்பித்தல் மட்டும் செய்யவில்லை சிதைந்து மறைந்துவிட்ட அடிகளையும் சொற்களையும் கண்டு முழு பொருள் விளங்கும்படி செய்தார் ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்பு போன்ற செய்திகளையும் தொகுத்து வழங்கி இந்த நூல்களை குறித்த முழு புரிதலுக்கும் வழிவகுத்தார் அவர் தோன்றிய காலத்தில் இருந்த தமிழின் நிலைக்கும் அவர் மறைந்த காலத்தில் உயர்ந்து நின்ற தமிழின் நிலைக்கும் மலைக்கும் மழுவுக்கும் வேறுபாடு போன்றதாகும் சீவக சிந்தாமணியை கற்றுக் போது ஏட்டுச்சுவடியில் இருந்த நூலை மிகுந்த சிரமத்திற்கிடையில் கற்று பாடம் சொல்லிக் கொடுத்ததால் இந்த நூலில் உள்ள செய்திளை உணர்ந்தவர் இந்த நூலை ஆயிரத்து ஆண்டு முதன்முதலாக வெளியிட்டார்கள் தமிழர்கள் அளித்த நல்லூக்கம் இப்பணியை அவர் தொடர்ந்து செய்ய காரணமாயிற்று இவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழ்பால் அன்பு கொண்ட அனைவரும் போற்றும் ஒரு பொக்கிஷம் சிறிய வயதில் இவரிடம் யாராவது ஆங்கிலம் இவ்வுலக வாழ்விற்கும் வடமொழி அவ்வுலக ஆன்மீக வாழ்விற்கும் பயன்படும் என அறிவுறுத்தினால் என் அன்னை தமிழானது இவ்வுலகம் மற்றும் அவ்வுலக வாழ்வு இரண்டிற்கும் இன்றியமையாதது என கூறுவாராம் இவர் குடும்பம் தீராத வறுமையில் வாடியது தமது குடும்பம் பிழைப்பதற்கும் இவர் கல்வி கற்பதற்கும் இவர் தந்தை மிகுந்த முயற்சி எடுத்துள்ளார்கள் அக்காலத்தில் இவர் குடும்பம் ஒரு ஊரில் நிலையாக தங்குவதற்கு வசதியில்லாமல் ஊர்வராக இடம்பெயர்ந்து வாய்ப்புகளை தேடியலைந்துள்ள போதிலும் மனம் தளராமல் இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் தமிழை விடாமுயற்சியுடன் கற்றுக் இவர் பிற்காலத்தில் அடைந்த இமாலய வெற்றிக்கு இவர் கற்ற கல்வியும் குடும்பத்தின் தியாகமும் விடாமுயற்சியும் பெரும் அடித்தளமாக அமைந்தது தமிழாசிரியர் எங்கு கிடைப்பாரோ என்று தேடி தேடி அதன் தொடர்ச்சியாக குடும்பம் முழுவதும் தமிழாசிரியர் இருக்கும் இடத்திற்கு குடி விடும், படித்த புலவர்கள் யாரை பார்த்தாலும் இவரிடம் தமிழ் கற்று கொள்ள முடியுமா என்றுதான் தம் உள்ளம் இயங்கியதாக இவர் குறிப்பிட்டுள்ளார்கள் இவர்கள் பெரிய வித்துவான்களாக இருக்க வேண்டும் இன்று, பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உபேசா பதிவு செய்கிறார் உவேசா தாம் பிறந்த உத்தமதான புறத்தின் பெயர்காரணம் பெருமையையும் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் மனப்பான்மையும் வாஞ்சையோடு பேசுகிறார்கள் எவ்வாறு அவ்வூர் மக்கள் நிறைமனத்தினராயும் சோம்பலை அறியாதவர்களாகவும் நவீன நாகரிகத்தின் வாசனை சிறிதளவும் வீசாமல் உள்ள வளத்தை பங்கிட்டு அமைதியாக வாழ்க்கை நடத்தினர் என்று உணர்வு பூர்வமாக இவர் குடும்பம் இசையும் தமிழும் கலந்த குடும்பம் இவ்வழியில் வந்த உபேசா இவைகளில் தேர்ந்த ஞானம் பெற்றிருந்தார் என்பதில் வியப்பில்லை அக்காலத்தில் வேளாண் நிலத்தை போக்கியத்திற்கு விடும் பழக்கம் இருந்தது உழவர்கள் கடன்படுவது இயற்கை மற்றும் பெண்கள் குறிப்பாக மருமகள் வீட்டில் மாமனாரிடமும் மாமியாரிடமும் சொல்லுனா துயரடைந்தனர் என்றும் சமூக வாழ்க்கை பற்றிய பல செய்திகள் இயல்பாக குறிப்பிடப்பட்டுள்ளன அக்காலத்தில் வாழ்ந்த தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் சில புகழ் பெற்றவர்களை பற்றியும் அவர்கள் வாழ்க்கை பற்றியும் பல செய்திகளை அறிய முடிகிறது ஆனந்த வருடம்மாசி மாதம் ஒன்பது ஆம் தேதி திங்கட்கிழமை பத்தொன்பது இரண்டு அன்று உவேசா பிறந்தார் இவர் சாதகமும் தன்னுடைய என் சரித்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவர் தந்தை குடும்பம் நடத்துவதற்கே மிகவும் சிரமப்பட்டுள்ளார் பல குடி பெருமக்கள் உதவி செய்துள்ளனர் அவர்கள் அனைவரையும் உபேசா நினைவு கூறுகிறார் இவர் தந்தை பல இடங்களுக்கு சென்று இராமாயண விரிவுரை நடத்தி வந்தார் இது போன்று விரிவுரை செய்பவர்களுக்கு பலர் உதவி செய்து வந்துள்ளனர் என்னும் செய்தி பல இடத்தில் வருகிறது உபேசா தமது இளம் வயதில் தமது பாட்டனாரிடமும் ஒரு இரண்டு திண்ணைப்பள்ளிகளிலும் கல்வி பயின்றுள்ளார் இளம் வயதை அரியலூரில் கழித்திருந்தாலும் பிழைப்பை தேடி உவேசா குடும்பம் ஊர்வராக பல ஊர்களுக்கு சென்று வந்துள்ளது திண்ணை பள்ளிக்கூடங்களில் அரிச்சுவடி என்சுவடி முதலிய கற்று கொடுத்துள்ளனர் ஏட்டில் எழுதவும் கற்று கொடுக்கப்பட்டுள்ளது அக்காலத்தில் காகிதம் பள்ளிக்கூடம் வரை வரவில்லை சிலேட்டும் இல்லை முதலில் மாணவர்கள் மணலில் எழுதி பழக வேண்டும் பின் எழுத்தாணியால் உலைச்சுவடியில் எழுத கற்று கொள்ள வேண்டும் அன்றைய பள்ளிகள் எவ்வாறு செயல்பட்டன என்பதை தெளிவாக அறிய முடிகிறது உவேசா சிறுவயதில் விளையாட்டிலும் இசையை கற்பதிலும் ஆர்வமுடையவராயிருந்தார் ஆனாலும் அவர் தந்தையவர்கள் உவேசா விளையாடுவதை விரும்பியதில்லை எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பினார் தமது சிறிய தந்தையாரிடம் இயற்கையாகவே இசையில் ஆர்வமுள்ள உவேசா இசை பயின்றார்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது அக்காலத்தில் மிகவும் பெருமைப்படும் செயல் உவேசாவிற்கு சிறுவயதில் ஆங்கில எழுத்துக்கள் மட்டும் கற்கும் வாய்ப்பு கிட்டியது சடகோப எங்காரே தமக்கு தமிழல் ஆர்வம் உண்டாகும் வண்ணம் முதன் முதலில் கற்பித்தா என்று உபேசா தெரிவிக்கின்றார்கள் அரியலூரில் தம் குடும்பம் மிக்க வறுமையில் வாழ்ந்து வந்ததையும் பதிவு செய்கின்றார் கல்வி கேள்வி இல்லாதவரும் அக்காலத்தில் கல்வி அறிவுடையவர்களை கண்டால் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து ஆதரிப்பதில் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டுள்ளனர் என்றும் தெரிய வருகிறது தந்தை இவருக்கு நல்ல கல்வி கற்பித்து சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்பதில் தீவிர ஆர்வமும் கவலையும் கொண்டிருந்தார் பல தமிழ் நூல்களை அவருக்கு முறையாக கற்பித்தார் சிதம்பரம் பிள்ளை என்னும் தமது தந்தையின் நண்பரிடம் திருவிளையாடற் புராணம் நூலை கற்றார் அக்காலத்தில் கற்பது என்பது தற்போது முறையாக பள்ளியில் அமர்ந்து பாடம் வாரியாக அல்லாமல் இது போன்று தமிழ் நூல்களை நன்கு கற்பதே போலும்பேசா தமது வாழ்நாள் முழுவதும் இது போன்றே தமிழ் நூல்களை ஐயம் தீர்ந்தபடி கற்று தேர்ந்தார்கள் நன்னூல் தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களையும் சமகாலத்தில் இயற்றிய பிள்ளை தமிழ் கோவை முதலிய இலக்கியங்களையும் இது போன்றே தமிழறிங்களிடம் பாடம் கேட்டும் புலமையடைந்தார் சிறுவயது முதலேயே நன்னூலை நன்கு கற்றிருந்ததால் இவருக்கு இது மிகவும் உதவியாக இருந்துள்ளது எந்த புலவரிடம் பாடம் கேட்கச் சென்றாலும் இவரது நன்னூல் புலமை கை கொடுத்து உதவியது உபேசா கவிதை எழுதும் கலையையும் பயின்று வந்ததால் அவர் முதலில் செய்யுள் இயற்றிய போது பிறர் கருத்தை வைத்து செய்யுள் இயற்றினார் அவர் தந்தை அவருக்கு இது முறையாகாது என்றும் அவருடைய பாட்டில் அவர் அனுபவம் இருப்பதுதான் உசிதம் என்று கூறியதை பின்பு நன்கு உணர்ந்ததாகவும் குறிப்பிடுகின்றார் உபேசா தமது தையாருடன் சென்று இராமயண விரிவுரையில் உதவி செய்துள்ளார் இதற்கு நல்ல வரவேற்பும் இருந்தது இதன் மூலம் இவர் தந்தைக்கு நல்ல வருமானமும் கிடைத்தது உபேசாவிற்கு திருமணம் முடித்துவிட வேண்டும் என்று அவர் தந்தையார் விரும்பினார் இளம் வயதில் மனம் முடிப்பது வயதில் மனம் முடியாமல் இருந்தால் அது பெரும் குறை என்று கருதியது அந்த காலம் காலமாற்றத்தின் பலனாக அக்காலத்தில் சிறந்தது என்று நினைத்து தற்பொழுது நகைப்புக்குரியது அக்காலத்தில் நகைப்புக்குரியது ஆகின்றது என்றும் குறிப்பிடுகின்றார் அப்பொழுது கூட உவேசா தமிழை நிறைவாக கற்றுக்கொள்ளவில்லை என்ற மனக்குறைதான் பெரிதாக இருந்ததாக குறிப்பிடுகின்றார் உவேசாவிற்கு பதினான்காம் வயதில் திருமணம் நடந்தது மணபெண் வயது எட்டு பொருட்செலவிற்கு பெரும்பாலும் கிராமத்தினர் உதவி செய்து திருமணத்தை நடத்தினர் திருமணத்திற்கு முன்னும் பின்னும் உபேசாவின் சிந்தனை எல்லாம் தமிழ்தான் எனக்கு செல்வம் அதுதான் என் அறிவு பசிக்கு உணவு அன்றும் சரி இன்றும் சரி இந்த நிலைமை மாறவே இல்லை என்னும் அவருடைய சொற்கள் தமிழ் கற்க வேண்டும் என்பதிலும் தமிழ் மீது அவர் கொண்ட பற்றின் வெளிப்பாடும் ஆகும் இறுதிவரை அவர் வாழ்க்கையில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் தமிழை கற்க வேண்டும் என்னும் ஒரே சிந்தனையை தவிர அவர் வேறு எதிலும் நாட்டம் கொண்டதற்கான சாயலே கிடையாது நண்பராகிய கும்பகோணம் வக்கீல் வேங்கிடரால் உவேசா தமிழ் கற்பதனாலும் இசை பயிற்சியினாலும் பெரிய பயனில்லை ஆங்கிலம் கற்று கொடுங்கள் தாம் உதவி செய்வதாகவும் தமது நண்பர்கள் முலம் உதவி செய்வதாகவும் கூறிய பொழுது அவற்பால் கபமுண்டாயிற்று தாம் மகிழ்ச்சியடையவில்லை என்றும் பதிவு செய்கிறார் தமிழ் மேலும் கற்க வழியில்லாததால் சேர்வடைந்ததாகவும் அரும்பூர் நாட்டார் என்னும் பெரும் செல்வர் தமது இல்லத்தில் தங்கியிருந்த பொழுது உவேசாவின் தமிழார்வத்தை உணர்ந்து இவரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எவர்களிடம் அனுப்பும்படி பரிந்துரைத்தது தம்மனத்தில் பிள்ளையவர்களிடம் பாடம் கேட்க வேண்டும் என்னும் வேட்கையை ஏற்படுத்தியது என்று குறிப்பிடுகிறார் இடையில் சிலகாலம் விருத்தாச்சலம் ரெட்டியாரிடம் உவேசா தமிழ் கற்றார் பாடல் எழுதுவதன் நுணுக்கங்களை அங்கு கற்றார் மேலும் புத்தகங்களை படிப்பது மட்டும் போதாது படித்தவர்களிடம் பாடம் கேட்க வேண்டும் என்பதையும் அப்பொழுது நன்கு உணர்ந்து கொண்டார் பின்னர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்களிடம் சேர்ந்து பாடம் கற்க துவங்கினார் அப்பொழுது திருவாடுதுறை ஆதீனத்தின் தொடர்பும் கிடைத்தது அ அத்தொடர்பு இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இறுதிவரையிலும் இத்தொடர்பு உபேசாவிற்கு மிகுந்த பலத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது பிற்காலத்தில் மடத்தலைவருடன் மிகவும் நெருங்கி பழகும் வாய்ப்பும் அதனால் அரிய தமிழ் தொண்டு ஆற்றவும் இது வழிவகுத்தது உபேசா தமது ஆசிரியர் திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்களிடம் அளவிட முடியாத பற்றும் பாசமும் பக்தியும் கொண்டிருந்தார் தமது இறுதி காலம் வரை இவற்றில் இம்மியும் குறையவில்லை திருநாகை காரோணம் நெய்ரதம் திருக்குடந்தை திருபந்தாதி பழமலை திருபந்தாதி திருப்புகலா திருபந்தாதி மறைசெயந்தாதி தில்லையக அந்தாதி மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் செங்கழநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் அஷ்டபிரந்தங்கள் சீர்காழிகோவை கண்ணப்ப நாயனார் புராணம் ஆகிய நூல்களை அவரிடம் கற்றார் ஆசிரியரும் மிகவும் வறுமையில் இருந்தார் என்று உபேசா கூறுகிறார் புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருப்பது இந்நாட்டின் சாபம் இது உபேசாவின் கூற்று திருவாடுதுரை ஆதினம் திரு சுப்பிரமணிய தேசிகரை ஆசிரியருடன் சென்று சந்தித்து அங்கு ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லும் வாய்ப்பு கிடைத்த பெருமையுடன் கூறுகிறார் இசையுடன் பாடல்களை பாடி விளக்கம் அளித்த உவேசா தேசிகரிடம் நல்ல எண்ணத்தை உருவாக்கினார் ஆதினத்தில் பல புலவர்களுடன் கலந்துரையாடவும் ஆசிரியர்கள் நடத்திய பாடமும் கேட்கும் சந்தர்ப்பமும் கிடைத்தது சுப்பிரமணியவர்களுக்கு புத்தகங்கள் பரிசு கொடுத்து அன்பு பாராட்டினார் இது தமது ஆசிரியருக்கு மெத்த கொடுத்தது என்று உவேசா கூறுகிறார் ஆசிரியரிடம் பாடம் கேட்டதால் தமக்கு எவ்வளவு பெருமை என்றும் மற்றும் ஆசிரியர் தேசிகள்ர் ஆகியோர் அன்பு இவரை நெகிழ வைத்தது எனவும் கூறுகிறார் என்ன கஷ்டம் வந்தாலும் இவர்களை விட்டு பிரிவதில்லை என்று முடிவு செய்துள்ளார் ஆசிரியர் அவர்களுடன் கும்பகோணம் தியாகராச செட்டியாரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது செட்டியார் கும்பகோணம் கல்லூரியில் தலைமை தமிழாசிரியர் செட்டியார் அவர்களே பிற்காலத்தில் உவேசாவை கும்பகோணம் கல்லூரியில் தமிழாசிரியராக சேர்த்துவிட்டவர் திருவாடுதுரை ஆதினத்தின் குறுபூஜையில் பங்கேற்ற போதும் மறுபடியும் ஆசிரியருடன் அங்கு வந்து தங்கியிருந்த போதும் தமிழ் கற்க ஏராளமான வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பினை நன்கு பயன்படுத்தி கொண்டு மனநிறைவுடன் தமிழ் பயின்றார் தியாகராச செட்டியாரிடம் இருந்த அறிமுகம் அடிக்கடி சந்தித்த நெருங்கிய பழக்கமாயிற்று பிள்ளையவர்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு பிறரை எதிர்பார்த்திருக்க வேண்டிய வேளையில் செட்டியாருக்கு கல்லூரியிலிருந்து நிரந்தர வருமானம் கிடைத்ததை எண்ணி பார்த்து தமக்கும் இதுபோன்று வேலை கிடைத்தால் பயனுள்ளதாக இருக்குமே என்று கருதி அவரிடம் எங்காவது பள்ளியில் ஆசிரியர் பணி பெற்று தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் ஆசிரியரிடம் மாலையில் பாடமும் கேட்டுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் செட்டியாரும் ஒரு வேலை பார்த்து வந்த பொழுது பிள்ளையவர்கள் மேலும் படிக்கட்டும் பின் அவரை வேலை தேடிவரும் என்று கூறி அவருடைய வேண்டுகோளை மறுத்துவிட்டார் உவேசா பல செய்யுள்களையும் நூல்களையும் இயற்றியுள்ளார் தந்தையாரின் வறுமையை கண்டு ஒரு பெரிய நெல் வேண்டும் என்று இயற்றிய செய்யுள்தான் அவரின் முதல் செய்யுள் கலை மகள் துதி திருலோகமாலை ஆனந்தவல்லியம்மை பஞ்சரத்தினம் முதலியன மற்ற நூல்களாகும் குடும்பத்தின் வறுமையும் கடன் தொல்லையும் உபேசாவை மிகவும் வாட்டியது சிறிது காலம் தம் தந்தையுடன் புராண விரிவுரை நடத்தி கடனை அடைக்கலாம் என்ற தந்தையின் கருத்து கிணங்க இருவரும் விரிவுரை நடத்தி பொருள் ஈட்டத் தொடங்கினர் இவர்களின் விரிவுரைக்கு பொது மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது இது நடந்தது ஆயிரத்தி ஆம் வருடம் உபேசா பத்தொன்பது வயது ஆனவர் இக்காலத்தில் தம் ஆசிரியரிடம் தமிழ் கேட்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இவரிடம் நீங்காமல் இருந்தது இதற்கிடையே ஆசிரியர் பிள்ளையவர்கள் இயற்கை அது சமயம் உபேசா அவர்களும் உடனிருந்துள்ளார் ஆசிரியரை இழந்த உபேசா மீளாத துயரத்தில் ஆழ்ந்தார் உபேசா திருவாடுதுறையில் தங்கி பாடம் கேட்டு வந்தார் உவேசா மீது நல்லெண்ணம் கொண்ட ஆதினம் தேசி அங்கேயே வீடு கட்டி கொடுப்பதாகவும் பெற்றோர்களையும் மடத்திற்கே வந்து விடும்படியும் கேட்டு குடும்பத்துடன் மடத்திற்கே வந்து விட்டார்கள் மடத்தில் இருக்கும் பொழுது பல பெரும் தமிழ்ப்புலவர்களை கண்டு கலந்துரையாடும் வாய்ப்பு கிட்டியது வேதநாயகம் பிள்ளை சந்திரசேகர கவிராஜ பண்டித் திருசிரபுரம் கோவிந்த பிள்ளை ராவபகதூர் திரு பட்டாபிராம் பிள்ளை ஆகியோரும் அடங்குவர் தேசிகருடன் மற்ற மாவட்டங்களுக்கு சென்று அங்கும் பலரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்பட்டது பாண்டி நாட்டில் செவந்திபுரத்தில் வேணுவனலிங்கத்தம்பிரான் கட்டிய மடாலயத்திற்கு சுப்பிரமணிய தேசிக விலாசம் என்று பெயர் இவ்வழகிய மடாலயத்தை சிறப்பித்து பல தமிழ் புலவர்கள் பாடலியற்றியிருந்தனர் இப்படி எண்பத்து பாடல்கள் இருந்தன உவேசா எட்டு பாடல்கள் இயற்றினார் வேறு சில பாடல்களும் சேர்த்து திருநெல்வேலி முத்தமிழாகரம் என்னும் அச்சுக்கூடத்தில் இப்பாடல் திரட்டை முதன் முதலாக ஐயரவர்கள் பதுப்பித்தார் உபேசா திருவாடுதுறையில் தங்கியிருந்த பொழுது தாமும் விரும்பிய நூல்களை கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கும் நூல்களை கற்பித்து வந்தார் செய்யுள் இயற்றுவதிலும் பயிற்சி செய்து தமது திறமையை வளர்த்து கொண்டார் திருவாடுதுறை ஆதீனத்தின் ஆதரவில் தாம் நல்ல முறையில் வாழ முடியும் என்ற நம்பிக்கை உபேசாவிற்கு இருந்தது அப்பொழுது ஆயிரத்தி ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் பன்னிரண்டு ஆம் தேதி உவேசா வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் நிகழ்ந்தது தியாகராச செட்டியார் அவர்கள் கும்பகோணம் கல்லூரியில் தமது வேலையை தாம் விட்டுவிட முடிவு செய்து விட்டதாகவும் அந்த வேலைக்கு உபேசாவை பரிந்துரைத்துள்ளதாகவும் ஆதினம் சுப்பிரமணிய தேசிகரிடம் கூறினார் திகைப்பட இந்த தேசிகர் உவேசாவை அனுப்பும் என்னமில்லை என்று மறுத்துவிட்டார் ஆனாலும் செட்டியார் ஒரு நாள் மடத்திலேயே தங்கி ஐயரவர்களின் எதிர்காலம் கருதி அவரை அனுப்ப வேண்டும் என்று உருக்கமாக வேண்டினார் உபேசாவிடம் கல்லூரி வேலையின் மென்மையையும் இங்கு வருடம் முழுவதும் உழைத்தாலும் கிடைக்காத ஊதியம் அங்கு மாதம் தோறும் நிலையாக வரும் என்றும் எடுத்து கூறினார் ஆனால் உபேசா பணம் பதவியை பொருட்படுத்தாமல் மடத்தில் எல்லா வசதிகளையும் சந்நிதானம் பார்த்து கொள்கிறது திருவாடுதுறை மடத்தின் அண்ணம் என் உடம்பில் எவ்வளவு ஊறியுள்ளது என்பதை செட்டியார் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை என்று பதிவு செய்கிறார் பணம் பதவிக்கு ஆசைப்படாமல் திருவ மடம் காட்டிய ஆதரவிற்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்ற உணர்வு உபேசாவிடம் இயற்கையாகவே இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் கல்லூரி பணி உபேசாவின் உள்ளத்தை கவர்ந்திருந்தாலும் மடத்தில் மற்றவர்கள் செலுத்திய அன்பும் தேசிகரின் ஆதரவும் உபேசாவின் உயிரோடு இணைந்தது செட்டியார் கூறியதை கேட்ட உவேசா சன்னிதானம் இசைவு தெரிவித்தால் செல்வது என்று முடிவு செய்தார் செட்டியாரின் விடாமுயற்சி பலித்தது உபேசாவால் மடத்திற்கு அநேக நன்மை இருந்தாலும் அவாயின் எதிகாலத்தை மனதில் கொண்டு சுப்பிரமணிய தேசிகர் அவரை மடத்திலிருந்து அனுப்ப இசைவு தெரிவித்தார்கள் என்றோ ஒரு நாள் மதுரை குடமுழுக்கு விழாவில் தேசிகருக்கு முன்பு வேதநாயகம் பிள்ளையின் பாடல் ஒன்றை கூறி விளக்கும்படி தேசிகர் நெய்யவர்களை கேட்டுக்கொண்டார் உவேசா நல்ல முறையில் பாடலை விளக்கிவிட்டு இறுதி அடியான இருமாக்குடைய நடையும் குடையும் என்னிடம் இல்லை என்ற இவ்வடியை உணர்ச்சிகரமாக கூறி முடித்தார் உவேசா தம்மிடம் வசதியில்லை ஏழ்மை உண்டு என்ற எண்ணத்தில் இவ்வாறு கூறியதை பலகாலம் கழித்து நினைவு கூர்ந்த தேசிகர் பல பரிசுகளுடன் காலனியும் குடையும் அழித்து பிரியாவிடை கொடுத்து அனுப்பினார் உவேசா மீது தேசிகர் மாறாத அன்பு கொண்டிருந்தார் என்பதும் அவரது வளர்ச்சியையும் உணர்ச்சிகளையும் கவனித்தும் வந்து கொண்டிருந்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு திருவடுதுரை ஆதின உள்ள ஒவ்வொரு பொருள் மீதும் ஈடுபாடு கொண்டிருந்த உபேசா மடத்தை விட்டு செல்லும் பொழுது அவை ஜடப்பொருள்கள் அவற்றின் மீது அவ்வளவு பற்றியிருப்பது பைத்தியக்காரத்தனம் அல்லவா என்று பிறருக்கு தோன்றும் எனக்கு உலகமெல்லாம் திருவாடுதுறை மடத்தில் இருந்தது அங்குள்ள பொருள்களை பிரியும் போது உலகத்தையே பிரிவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது என்று பதிவு செய்கிறார் உவேசா கும்பகோணம் கல்லூரியில் முதலில் ஆசிரியர்களுக்கு முன்பு தமது புலமையை விளக்க வேண்டியிருந்தது பின்பு முதல்வர் முன்பும் வகுப்பும் நடத்தி காண்பிக்க வேண்டியிருந்தது பாடம் நடத்துவதில் நல்ல அனுபவம் இருந்ததால் உவேசாவின் திறமையில் அனைவரும் மனநிறைவடைந்தனர் கல்லூரி முதல்வரும் உவேசாவை கல்லூரியில் பணிக்கு அமர்த்தினார் அக்காலத்தில் இவர் கடைபிடித்த மற்றொரு முக்கியமான பழக்கம் கடிதம் எழுதும் நன்றி தெரிவிப்பது உற்சாகப்படுத்துவது போன்று அனைத்தும் செய்யுள் வடிவில் இருக்கும் என்பது மடத்தில் தாம் வாழ்ந்த வாழ்க்கையையும் கல்லூரி வாழ்க்கையையும் ஒப்பிடும் இவர் இரண்டு இடங்களிலும் கட்டுப்பாட்டிற்கு அடங்கி நடக்கும் நிலை இருந்தாலும் மடத்தில் சம்பிரதாயம் மடத்து நிர்வாகம் போன்று பல இனங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடன் இருந்ததாகவும் இதனிடையே தமிழ் கல்வியும் இருந்ததாகவும் ஆனால் கல்லூரியில் கல்வியை தவிர வேறு இனங்களுக்கு இடமில்லை என்றும் குறிப்பிடுகிறார் கல்வி ஒன்றையே எண்ணி வாழ்ந்த எனக்கு எல்லாம் கல்வி உள்ள காலேஜில் வரையறையான காலம் வரையறையான வேலை வரையறையான பாடம் இவற்றின் துணையுடன் பாடம் சொல்வது விளையாட்டாகவே இருந்தது என்று குறிப்பிடுகிறார் உபேசா குடும்பத்தை அவர் தந்தையாரே நிர்வகித்து வந்துள்ளார் எங்கும் உபேசா குடும்பப்பாரத்தையும் குடும்பத்தை நிர்வகித்ததுமாக கூறவில்லை குடும்பாரம் இல்லாமல் தாம் முழு உழைப்பையும் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே செலவு செய்தார் உபேசா அரியலூரிலிருந்து சேலம் இராமசாமி முதலியார் என்பவர் கும்பகோணத்திற்கு முன்சிபாக மாற்றம் பெற்று வந்தார் அவரிடம் என் நல்லூர் என்னை கொண்டு போய்விட்டது அவருடைய நட்பினால் என் வாழ்வில் ஒரு புதுத்துறை தோன்றியது தமிழ் இலக்கியத்தின் விரிவை அறிய முடிந்தது என்று இச்சந்திப்பை தமது வாழ்நாளில் ஒரு பெரிய திருப்பு முனை என்று அறிகின்றார் திருவாடுதுறை ஆதினம் திண்டபாணி தேசிகன் விரும்பியபடி உவேசா கிராமசாமி முதலியாரை சென்று பார்த்தார் தமது அறிமுகத்தின் போது முதலியாரவர்கள் தாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்களிடம் தமிழ் கற்றதை கூறிய பின்பும் தம்மை அவர் பெரிதும் மதித்தாக தெரியவில்லை என்றும் தாம் படித்த நூல்கள் யாவை என்று அவர் வினவ தாம் ஒரு பெரிய பட்டியலிட்டதாகவும் பல வகை அந்தாதிகள் பிள்ளைத்தமிழ் நூல்கள் மற்றும் கோவை அடக்கமாக பல நூல் பெயர்கள் கூறியும் இதெல்லாம் படித்து என்ன பிரயோசனம என்று முதலியா வினவினார் என்றும் அதனால் உவேசா பெரிய அதிர்ச்சியடைந்ததாகவும் கூறுகிறார் தாம் அநேக தமிழ் நூல்களை ஆழமாக கற்றிருந்தும் தம்மை சிறிதும் மதிக்காமல் இதனால் என்ன பயன் என்று கேட்டதை உவே சவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் நெய்வதம் பிரபுலிங்களிலை சிவஞான போதம் போன்ற பெயர்களை கூறியும் அவர் திருப்தியடையாமல் சரி அவ்வளவு தானே என்று கூறிவிட்டார் இவைகளெல்லாம் பிற்கால நூல்கள் இவைகளுக்கு மூலமான நூல்களை கற்றுள்ளீர்களா எடுத்துக்காட்டாக சீவக சிந்தாமணி என்று கூறியுள்ளார் நூல் கிடைக்கவில்லை கிடைத்தால் கண்டிப்பாக படிப்பேன் என்று கூறிய பின் முதலியாரவர்கள் சீவக சிந்தாமணி நூல் நகல் ஒன்றை உபேசாவிடம் கொடுத்து கற்றுவர சொன்னதாகவும் அப்பொழுதுதான் சிந்தாமணி நூலின் அருமை உபேசாவிற்கு தெரிந்தது என்றும் பதிவு செய்கிறார் முதலியார் அவர்களின் இதனால் என்ன பிரயோசனம் என்னும் கேள்வி உபேசாவின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது சீவக சிந்தாமணி நூலை படிக்க தொடங்கிய போது அது சீவகனை பற்றிய காவியம் என்பது மட்டும் எனக்கு தெரிந்ததேயன்றி இன்ன வகையில் அது சிறப்புடையது என்பவற்றை அறியேன் தமிழ்நூற்பை ஒருவாறு அறிந்து விட்டதாக ஒரு நினைப்பு முன் எனக்கு இருந்தது நான் கண்ட நூற்பரப்பிற்கு புறம்பெயிருந்த சிந்தாமணி எனக்கு முதலில் பணிவை அறிவுறுத்தியது என்று பதிவு செய்கிறார் உவேசா சிந்தாமணியை தீவிரமாக ஆராய்ச்சி செய்தார் நச்சினார்கிணியர் உரையுடன் மூலத்தையும் நன்கு படித்து அறிய முற்பட்டார் பல இடங்களில் பொருள் விளங்கவில்லை முதலியாருடன் அடிக்கடி விவாதித்ததுண்டு இருவரும் கலந்துரை அடி பொருளை அறிந்து கொல்ல முயற்சி செய்து வந்தனர் சிந்தாமணி சமண நூலாதலால் பல சமண கோட்பாடுகளை புரிந்து கொல்ல முடியவில்லை ஆதலால் அங்கு வசித்து வந்த ஞானம் படைத்த சமணர்களை அணுகி தமது ஐயங்களை தெளிவாக்கிக் கொண்டதாக குறிப்பிடுகிறார் உவேசா சமணர்களுடன் கலந்துரையாடிய போதும் கர்ண பரம்பரை கதைகளை கேட்டு தெரிந்த போதும் நூலாராய்ச்சியில் புலப்படாத பல செய்திகள் புரிந்ததாகவும் குறிப்பிடுகிறார் ஒரு சொல் தெரியவிட்டாலும் விடமாட்டேன் என்கிறார் உவேசா சிந்தாமணியின் நூலாசிரியராகிய திருத்தக்க தேவர் வரலாறும் அவ்வாறுதான் அவருக்கு தெரிந்ததாகவும் குறிப்பிடுகின்றார் உவேசா சிந்தாமணி நூலை பதிப்பிக்கும் போது இவர் சேகரித்த அனைத்து தகவல்களையும் வெளியிட்டுள்ளார்கள் இவர் பதிப்பித்த நூலின் தனிச்சிறப்பு இவைகள்தான் இது போன்று தீராத விடாமுயற்சியால் நூலை நன்கு விளக்குவதற்கு இவர் எடுத்த முயற்சியின் பயனாக அநேக பயனுள்ள தகவல்களும் கிடைத்தன நூலை பதிப்பிக்கும் தகவல்களையும் சேர்த்தே தந்திருப்பது இவருடைய நூல்களை தனித்து நிற்க உதவியது சமகாலத்தில் இதற்கு ஒப்பான முயற்சி இருந்ததாக தகவல் இல்லை நூலைப்படி தோறும் இந்த தகவல்களின் பயனை அறிந்து ஐயரவர்களின் சேவையையும் முயற்சியையும் நன்கு உணர்ந்து பாராட்டினர் பழந்தமிழ் நூல்களின் உரையாசிரியர்களில் நச்சினார்கினியர் மிகச்சிறந்த உரையாசிரியர் என்பதில் மையமில்லை ஆனால் இன்று நாம் காணும் உரை உவேசாவால் பதிப்பிக்க பெற்றது அதற்கு முன் பெயரவர்கள் இவ்வுரையினை நன்கு புரிந்து கொண்டு விளக்குவதற்கு மிகுந்த முயற்சி எடுத்து கொண்டுள்ளார் நச்சினார்கினியர் உரையினால் புதிய புதிய விஷயங்களை உணர்ந்தேன் இரண்டு விஷயங்களில் அவரிடம் சிறிது வருத்தம் உண்டாயிற்று பல இடங்களில் மாறி கூட்டிப்பொருள் விளக்குகிறார் ஓரிடத்தில் உள்ள பாட்டிலிருக்கும் சொல்லை பல பாட்டுக்கு முன்னே மற்றோரிடத்தில் உள்ளதோடு இணைந்து மாட்டிருக்கின்றார் அத்தகைய இடங்களில் அவர் உரையில் சிறிது வெறுப்பு தட்டியது ஒரு விஷயத்திற்கோ சொற்பிரயோகத்திற்கோ ஒரு நூட் செய்யுட் பகுதியை மேற்கோள் காட்டும் இடத்தில் அந்த சொல்வதில்லை என்றார் பிரரும் என்று எழுதிவிட்டு விடுகிறார் என்று உவேசா பதிவு செய்கிறார் சிந்தாமணி சமண காவியம் என்று சைவர்கள் குறை கூறிய போதும் பொய்யை கட்டி நடத்திய சிந்தாமணியானால் நமக்கு என்ன நாம் வேண்டுவன சொையும் பொருற்றுவையும் தமிழ் நயமுமே சுவை நிரம்பிக் காவியமாக இருக்கும் பொழுது அதை படித்து இன்புறுவதில் என்னதடை என்று தெளிவாக்குகின்றார் தம் தமிழ் தொண்டில் அவர் மதம் குறுக்கெடுவதை அனுமதிக்கவில்லை அக்காலத்தில் பிரதிகளை அச்சில் பதிப்பதற்கு முன்பு ஊரூராக தேடி கிடைக்கும் நகல்களையெல்லாம் பெற்று அவைகளையும் நன்று படித்து ஒப்பு நோக்கி இவைகளுக்குள் வேறுபாடு இருக்குமானால் எது சரியானது என்று தீர்மானித்து பதிப்பிக்க வேண்டும் சிதைந்த பகுதிகளின் முழுவடிவத்தையும் தேடி பிடிக்க வேண்டும் ஒவ்வொரு சொல்லின் பொருள் முழுவதும் விங்காமல் உவேசா எதையும் பதிப்பிப்பதில்லை இவர் பிரதிகளை தேடி தேடி தமிழகம் முழுவது அலைந்த விவரம் ஏராளமாக இவர் சரித்திரத்தில் காணலாம் அக்காலத்தில் எவ்வித மோட்டார் வாகன போக்குவரத்து வசதியில்லாத போதும் கூட நூற்றுக்கணக்கான மைல்களை உவேசா பயணம் செய்துள்ளார் தங்குவதற்கு உணவு உண்பதற்கு வசதியில்லாத போதும் கிராமம் கிராமமாக சென்று தெரிந்தவர்கள் வீட்டில் தங்கி கிடைத்ததை உண்டு தம் கருமமே கண்ணாக பண்டைய தமிழ் நூல்களை பதிப்பிக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் பழந்தமிழ் இலக்கண இலக்கிய சுவடிகளை தேடி நள்ளிருளோ கொள்ளு பகலோ குறிக்கும் கடுமழையோ அள்ளுப்பிணியோ அவதியோ உள்ளம் தடுக்கும் பகைகள் இது வரிணும தள்ளி அடுக்கும் தமிழ் சுவடி தேடி கொடுக்கும் தமிழ் தாத்தா என்று தரணி புகழ் என்று ஒரு தமிழ் புலவர் இவரை வர்ணிக்கிறார் இப்பணியில் ஏராளமான பொருட்செலவு மன உளைச்சல் உடல் அசதி அன்றி கடின உழைப்பை நல்கினாலும் இப்பணியை மெத்த உற்சாகத்துடன் செய்து வந்தார் கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு முன் சேலம் இராமசாமி முதலியாரவர்கள் உபேசாவை சந்தித்து சிந்தாமணியின் பெருமையை நீங்கள் இப்பொழுது நன்றாக உணர்ந்திருக்கின்றீர்கள் இந்த அருமையான காவியம் படிப்பாரற்று வீணாக போகாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இன்னும் சில பிரதிகள் சம்பாதித்து நீங்களே அச்சிட்டு வெளிப்படுத்த வேண்டும் அதை போன்ற உபகாரம் வேறு ஒன்றுமில்லை என்று கூறினார் பவர்துரை பதுப்பித்த சிந்தாமணி நாமகளிலம்பகம் அச்சு நகல் ஒன்று ஐயரவர்களுக்கு கிடைத்தது தியாகராச செட்டியார் தம்மிடம் இருந்த நகலை அனுப்பி வைத்தார் திரு சுப்பிரமணிய தேசிகர் திருநெல்வேலியிலிருந்து சில ஏட்டுப்பிரதிகளை வருவித்து கொடுத்தார் பல நகல்களையும் ஒப்பிட்டு பேதங்களை குறித்து வைத்து பின் ஆய்வு செய்து சரியான சொற்களை தொய்வு செய்வார் உபேசாவிடம் பாடம் கேட்கும் மாணவர்கள் கல்லூரி மாணவர் என்று பலர் இவருக்கு உதவி செய்தனர் சிந்தாமணி ஆராய்ச்சியோடு திருக்குடந்தை புராண பதிப்பும் நடைபெற்று வந்தது திருக்குடந்தை புராணம் உவேசா வெளியிட்ட இரண்டாவது நூல் சிந்தாமணியை போன்று பல பழைய நூல்கள் பதிப்பிக்கப்படாமல் உள்ளதைகள் அறிந்தார் சிலப்பதிகாரம் மணிமேகலை எட்டு தொகை போன்றவை அவை எட்டு தொகை மூலநூல் திருவாடுதுறை ஆதீனத்திலேயே இருந்தது பொருநராற்றுப்படை பதினெண் கீழ் கணக்கு முதலியனவும் சுவடி வடிவில் கிடைத்தன மற்ற சங்க நூல்களையும் நன்குபடித்தால்தான் சிந்தாமணியின் பொருள் விளங்கும் என்று அறிந்து அந்நூல்களை ஆழமாக உபேசா படித்து பொருள் விளங்க முயன்று வந்தார் சிந்தாமணி பிரதியை மேலும் தேடிய பொழுது தஞ்சாவூரில் விருசபதாச முதலியாரிடம் உள்ளதாக அறிந்து அவாயிடம் கேட்டபொழுது அவர் சமணர்களுக்கு மட்டும் கொடுப்பேனேயன்றி மற்றவர்களுக்கு தர இயாளது என்று மறுத்துவிட்டார் பல நண்பர்களின் உதவியுடன் இந்நூல் நகல் அவரிடமிருந்து கிடைத்தது இது போன்று மதத்தின் அடிப்படையிலும் பல இடையூறுகள் வந்தன இன்னும் பல இடங்களில் அரிய பொக்கிஷங்களான இச்சுவடிகளை தீயில் இட்டும் ஆற்று வெள்ளத்தில் இட்டும் அழித்து விட்டதை கேட்டு உபேசா மிகவும் வேதனைப்பட்டுள்ளார் இவ்வாறு தேடி சிந்தாமணியின் இருபத்தி நகல்களை உபேசா சேர்த்து விட்டார் இதற்கிடையில் மதத்தின் அலுவல் காரணமாக சென்னை சென்று வர வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டு சென்னையில் ராமசாமி முதலியாரிடம் தங்கிக் கொண்டு பல புகழ் பெற்றவர்களிடம் அறிமுகமாகி பழகும் பெற்றார் சென்னையில் சந்தித்த சீவை தாமோதரம் பிள்ளை சிந்தாமணியை தாம் பதிப்பிக்க விரும்பியதாகவும் உவேசாவிடம் உள்ள அவரிடம் தரும்படி வற்புறுத்தியுள்ளார் அரைமனதுடன் இருந்த உவேசா தாம் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருப்பதாகவும் முடிவு செய்துவிட்டதாகவும் எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் இம்முயற்சியிலிருந்து பின் வாங்கப் போவதில்லை என்றும் தீர்மானமாக கூறிவிட்டார் சிந்தாமணியை பிழையில்லாமல் பதிப்பிக்க வேண்டும் என்னும் அவளில் உவேசா முயற்சி தொடர்ந்தது இதனால் காலதாமதம் ஆயிற்று ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேகமர தெளிந்து பின்பு வெளியிடுவது எளிதன்று என்றும் இப்படி ஆராய்ந்து கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் செலவாகிவிடும் என்று நண்பர்கள் அறிவுறுத்த உவேசாவும் நூலை பதிப்பிக்கலாம் எனவும் திருத்தங்கள் தேவைப்படின் அடுத்த பதிப்பில் மேற்கொள்ளலாம் என முடிவு செய்தார் நூலை பதிப்பிக்க தேவையான நிதி வசதியின்மையால் இவர் பல பெரியவர்களை அணுகி முன்பனம் பெற்று பணியை துவக்கினார் சீவக சிந்தாமணி பதிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது புரசவாக்கம் அஷ்டாவதானம் சபாபதி முதலியாரவர்கள் போன்றவர்கள் நீங்கள் வயதில் இளையவர் சீவக சிந்தாமணி பதிப்பு மிகவும் கடினமான செயல் உங்களால் முடியாது என்றும் சேலம் ராமசாமி முதலியார் கூட ஒரு சமயம் உங்களுக்கு இது கடினம் உங்கள் குறிப்புகளை தாமேதரம் பிள்ளையவர்களிடம் கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு நிதி திரட்டுவது சிரமம் என்று தளர்வூட்டினர் ஆனால் உபேசா நான் ஏன் பதிப்பிக்க கூடாது அந்த நூலையும் உரையையும் பலமுறை படித்து ஆராய்ந்துள்ளேன் வேண்டிய கருவி நூல்களையும் படித்திருக்கிறேன் நிறைவேற்றி விடலாம் என்ற துணிவு எனக்கு இருக்கிறது என்று தெளிவாக இருந்தார் யார் வந்து தடுத்தாலும் என் முயற்சியை நிறுத்திக் கொள்ளாத உறுதி என்னிடம் இருந்தது சீவக சிந்தாமணி நூலை பதிப்பிக்க எவ்வளவு தமிழ் புலமை வேண்டும் அது உவேசாவிடம் இருந்ததுதான் சிறப்பு மேலும் சிறுவயதிலிருந்து உவேசா தீராத தமிழ் ஆர்வத்தால் மிகுந்த முயற்சி எடுத்து தமிழை கற்று தேர்ந்த புலமை தான் சிந்தாமணி போன்ற பழைய நூல்களை சிறப்பாக பத்திக்க உதவி செய்தது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன நாமகளிலம்பகம் ஐம்பத்தி எட்டு ஆம் செய்யுழுக்கு உரை எழுதும் பொழுது நச்சினார்கினியர் ஏக்கழுத்தம் என்ற ஒரு சொல்லை குறிப்பிட்டுள்ளார் இச்சொல்லிற்கு பொருள் விளங்காத உபேசா சிறுபஞ்சம் மூலத்திலும் நீதிநெறி விளக்கத்திலும் இதே சொல் வருவதை நினைவு கூர்ந்து அவைகளை மீண்டும் படித்து இச்சொல்லின் முழுமையான சரியான பொருளை தமது பதிப்பில் பயன்படுத்தியுள்ளார் ஒவ்வொரு சொல்லும் வேறு எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தொடர்பு கொண்டு கூடிய அளவு புலமை பெற்றிருந்தால்தான் இது இயலும் இதனை உபேசா செய்து காட்டியுள்ளார் இதுபோன்று ஏக்கழுத்தம் என்ற சொல்லிற்கு நாம் கண்டுபிடித்த பொருளை பற்றி தமது பதிப்பிற்கு மிகுந்த துணையாக இருந்த சக்கரவர்த்தி இராச கோபாலாச்சாரியாரிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது புதிய தேசத்தை கண்டு பிடித்த இவ்வளவு சந்தோஷம் இராது என்று கூறுகிறார் நூலை அச்சிடும் பொழுது ஓய்வு ஒழிவில்லாமல் உவேசா உழைக்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு நாளும் அச்சுப்பிரதிகளை திருத்தி கொடுப்பது கையெழுத்து பிரதியை படிப்பது போன்று பல வேலைகள் இருந்தன இப்பணியில் சோடசவதனம் சுப்பராய செட்டியாரும் ராஜ கோபாலாச்சாரியாரும் வேலுச்சாமி பிள்ளையும் கையெழுத்து பிரதிகளை படித்து உதவி செய்ததாகவும் குறிப்பிடுகிறார் அச்சடித்த நகல்களை தாமே தனியாக இரவில் அமர்ந்து நெடுநேரம் சரிபார்த்ததாகவும் குறிப்பிடுகிறார் தமக்கு இரவில் தூரத்து பங்களாவில் ஒரு நாய் கட்டப்பட்டிருக்கும் இரண்டு கூர்கா சிப்பாய்கள் தூங்காமல் காவல் புரிவார்கள் இவர்கள் மட்டுமே துணை இவர்களால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று வேடிக்கையாக குறிப்பிடுகிறார் சென்னையில் தங்கியிருந்து அச்சுவேலையை மேற்பார்வையிட இயலவில்லை கும்பகோணம் திரும்ப வேண்டி வந்தது எனவும் சென்னையில் சுப்பராய செட்டியாரிடம் ராஜ கோபாலாச்சாரியாரிடம் மேற்பார்வை பணியை செய்ய வேண்டிக் கொண்டு அச்சு நகல்களை பெற்று சரிபார்க்க கும்பகோணம் அனுப்பும்படி வேண்டிக் கொண்டு கும்பகோணம் திரும்பிவிடுகின்றார் திருவாடுதுரை சென்று தேசிகரிடம் அச்சு நகல்களை காண்பித்த பொழுது அவர் மிக்க மகிழ்ச்சியடைந்து சாமிநாதையர் மடத்திலேயே இருந்தால் இந்த மாதிரியான சிறந்த காரியங்களை செய்ய இடமுண்டா நல்ல வித்துக்கள் தக்க இடத்தில் இருந்தால் நன்றாக பிரகாசிக்கும் என்று குறிப்பிட்டு மகிழ்ந்துள்ளார் சீவக சிந்தாமணி அச்சு நகல்களை தாமும் சரிபார்த்து தருவதாக சிலபுலவர்கள் கேட்ட போதும் தேசிகள் அவர்கள் கண்டோரிடம் இதை கொடுக்க கூடாது நீங்கள் சிரமப்பட்டு செய்த திருத்தங்களையெல்லாம் தாமே செய்தனவாக சொல்லிக்கொள்ள இடமேற்படும் என்று கூறிவிட்டார் உவேசாவின் நலனில் தேசிகர் போன்ற பெரியவர்கள் ஆழமான அக்கறையும் வைத்திருந்தனர் என்பதற்கு இது போன்று பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன இப்பணியில் கல்லூரி மாணவர்களும் மடத்தில் பயின்று வந்த மாணவர்களும் உதவி செய்ததை உவேசா நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பல அன்பர்கள் நூல் பிரதிகள் வாங்கி கொள்வதாக கூறி முன் அளித்தது அச்சிடவாகும் செலவினத்தை மேற்கொள்ள உதவியாக இருந்தது நூலை அச்சிடுவதற்கு தனிப்பட்ட முறையில் வந்த இடையூறுகள் அல்லாமல் அச்சு நகல்களை அச்சகத்திலிருந்து திருடவும் முயற்சிகள் நடந்துள்ளன விடுமுறைகளில் சென்னை வந்து பதிப்பு அலுவல்களை கவனித்து வந்தார் சீவக சிந்தாமணி பதிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தம்மிடமிருந்த எட்டு தொகை நூலை ஆராய்ந்து வந்தார் பதிப்பு நிகழ்ந்து வந்தாலும் சீவக சிந்தாமணி எடு தேடும் முயற்சி தொடர்ந்தது இதற்காக திருநெல்வேலி சென்று பல ஊர்களில் சீவக சிந்தாமணி நூலை உவேசா தேடினார் சீவக சிந்தாமணி பதிப்பு பற்றி பல பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன சிந்தாமணி பதிப்பிற்கு வாங்கியிருந்த முன்பனம் போதவில்லை அச்சிடுவதற்கு காகிதம் தேவையாக இருந்தது கடன் வாங்கி இதுபோன்ற இடர்பாடுகளை உவேசா சரி செய்து வந்தார் அக்காலத்தில் தமிழ் புத்தகங்களில் முகவுரை இருந்ததில்லை ஆனால் உவேசா சிந்தாமணி நூலிற்கு விரிவான முகவுரை எழுதி சேர்த்தார் இதனைத் தொடர்ந்து முதன்முறையாக நூலாசிரியர் வரலாறு உரையாசிரியர் வரலாறு முதலியவற்றையும் சேர்த்து நூலுக்கு மிகுந்த மதிப்பை கூட்டினார் அதே காப்பியத்தின் கதையை எழுதி சேர்த்தார் நூலை படிப்பவர்கள் நூலை பற்றி நன்கு புரிந்து கொள்வதுடன் நூல் பற்றிய மற்ற தகவல்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து கொண்டார் உரையாசிரியரை பற்றி கூறும் பொழுது அவர் உரை எழுதியும் குறிப்பிட்டார் நூல்வெளியிட உதவியவர் பெயர்களும் முன்னுரையில் இடம்பெற்றது இவ்வாறு நூல் பதிப்பிப்பில் வாசகர் நலன் கருதி பல தகவல்களை கொடுத்து பெரிய புரட்சியை முதன்முதலாக உவேசா ஏற்படுத்தினார் முதல் பிரதியை பெற்று கொண்டு வித்திட்ட சேலம் இராமசாமி முதலியாரிடம் காண்பித்தார் அவர் அடைந்த ஆனந்தம் அளவிட முடியாது பெரிய காரியத்தை மேற்கொண்டு நிறைவேற்றி விட்டீர்கள் என்று மனமாற பாராட்டினார் நூலை கண்ட சுப்பிரமணிய தேசிகள் முதலியோர் மிக்க மகிழ்ச்சியடைந்தனர் அடுத்து பத்து பாட்டை பதிப்பிக்கும் முயற்சியை பெயரவர்கள் கையில் எடுத்தார்கள் சீவக சிந்தாமணி போலவே ஏட்டு சுவடிகளை தேடி ஊரூராக சென்றார் ஒரு பிரதி அவர் கைவசம் ஏற்கனவே இருந்தது பத்துப்பாட்டில் விஷயம் தெரியாமல் பொருள் தெரியாமல் முடிவு தெரியாமல் மயங்கிய போதெல்லாம் இந்த வேலையை நிறுத்தி விடலாம் என்று சலிப்பு தோன்றும் ஆனால் அடுத்த கனமே ஒரு அருமையான விஷயம் புதிதாக கண்ணில் படும் போது அத்தகைய விஷயங்கள் சிரமமாக இருந்தாலும் அவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் உழைக்கலாம் என்ற எண்ணம் உண்டாகும் என்று தமது விடாமுயற்சியை உவேசா பதிவு செய்கிறார் சில கெட்டெண்ணம் கொண்ட மதியிலோர் உவேசாவின் முயற்சியில் குற்றம் கண்டு தமது வெளியிட்டனர் என்று உவேசா விரும்பினார் சாது சேசையர் அவர்கள் இவ்வாறு நீங்கள் மறுப்பு எழுதினால் உங்கள் காலம் இதிலேயே வீணாகும் எனவும் மறுப்புக்கு மறுப்பு என்று இது வளரும் எனவும் இதை பொருட்படுத்த தேவையில்லை எனவும் அறிவுறுத்தியதுடன் தாம் எழுதி எடுத்து சென்ற மறுப்பை கிழித்து போட்டதாக உவேசா தெரிவிக்கின்றார் பத்து பாட்டு பதிப்பு வேலையும் சென்னையில் துவங்கியது சீவக சிந்தாமணி பதிப்பிலும் பத்துப்பாட்டு பதிப்பிலும் திருமானூர் கிருஷ்ணயரை சென்னையில் தங்கி மேற்பார்வையிட்டு உபேசாவிற்கு உதவி உள்ளார் ஆயிரத்து ஆம் வருடம் உபேசாவின் முப்பத்து வயதில் பத்துப்பாட்டும் பதிப்பிக்கப்பட்டது இதில் முகவுரையும் நூலின் மூலம் நச்சினார்கிணியர் உரை உரை சிறப்பு பாயிரம் அரும்பத விளக்கம் அருந்தொடர் விளக்கம் பிழை திருத்தம் என்பனவற்றை உபேசா சேர்த்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக திரு கச்சியப்ப முனிவர் இயற்றிய ஆந்தர் திரேசர் வண்டு விடுதூது மாயூரம் ராமையர் இயற்றிய மயிலையந்தாதி முதலிய நூல்களையும் உபேசா பதிப்பித்து சேலம் இராமசாமி முதலியார் சிலப்பதிகாரம் மூலமும் உரையும் அடங்கிய பிரதி ஒன்றை கொடுத்தார் ஏற்கனவே தியாகராச செட்டியார் கொடுத்த பிரதியும் உவேசாவிடத்தில் இருந்தது அடியார்க்கு நல்லார் உரை ஒரு பெரிய சமுத்திரமாக இருந்தது மீண்டும் சுவடிகள் தேடும் யாத்திரையை உவேசா மேற்கொண்டார் ஏற்கனவே தேடாத சேலம் போன்ற இடங்களுக்கு சென்று சுவடடிகளை தேடத்து மேலும் திருநெல்வேலி திருவைகுண்டம் பெருங்குளம் ஆறுமுகமங்கலம் நாங்குநேரி களக்காடு குன்றக்குடி மிதிலைப்பட்டி போன்ற ஊர்களுக்கு சென்று ஏற்றுச்சுவடிகளை தேடினார் கிடைத்த சுவடிகளை வைத்து தீவிர ஆராய்ச்சி மேற்கொண்டார் அடியார்க்கு நல்லார் உரையில் பல நூல்களின் பெயர்கள் இருப்பதாக கண்ட உவேசா இந்நூல்களை பற்றிய குறிப்பை அவசியம் தம் நூலில் குறிப்பிட வேண்டும் என்று விரும்பினார்கள் நூலிலும் உரையிலும் அறியப்படும் அரசர் பெயர்களையும் வரிசைப்படுத்தி வெளியிட விரும்பினார் இவ்வாறு அரசர்கள் நாடுகள் ஊர்கள் மலைகள் ஆறுகள் பொய்கைகள் தெய்வங்கள் புலவர்கள் ஆகிய பெயர்களுக்கு தனித்தனியாக அகராதியும் அடியார்க்கு நல்லார் உரையில் கண்ட நூல்களுக்கு அகராதியும் தொகையகராதியும் விளங்கா மேற்கோளகராதியும் அபிதான விளக்கமும் எழுதி உபேசா சிலப்பதிகார நூலை பதிப்பித்தார் சிலப்பதிகார கதைச்சுருக்கம் சுருக்கம் இளங்கோவடிகள் வரலாறும் அடியார்க்கு நல்லார் வரலாறும் மேற்கோள் நூல்களை பற்றிய குறிப்புகளும் எழுத பெற்றன ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்று ஆம் வருடம் ஜூன் மாதம் கோடை விடுமுறையில் சென்னை சென்று உவேசா சிலப்பதிகாரத்தை பதிப்பிக்கத் தொடங்கினார் சென்னையில் தங்கியிருந்த காலத்திலும் பல புலவர்கள் வீடுகளுக்கு சென்று சுவடிகளை தேடிக்கொண்டிருந்தார் பதிப்பு நடந்து கொண்டிருந்த பொழுது பணமுடி ஏற்பட்டு அச்சுக்கூலிக்கு போதுமான நிதி கைவசமில்லை இது குறித்து உபேசா புத்தகத்திற்கு வேண்டிய விஷயங்களை விளக்கமாக அமைக்கும் முயற்சியில் மாத்திரம் என் திறமை வளர்ந்ததேதையன்றி பிரசுரம் செய்வதற்குரிய பொருள் வசதியை கொள்ளும் விஷயத்தில் என் கருத்து அதிகமாக செல்லவில்லை என்று தம் முயற்சி அனைத்தும் நூல் ஆராய்ச்சியிலும் நூல் பதிப்பித்தலிலும் செலவிடப்பட்டதாகவும் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் சிறிதுமில்லாமல் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றார் கடைசி நேரத்தில் அரும்பத முகவுரை வேண்டும் என்ற தமது எண்ணத்தை இறுதி நாளன்று இரவில் மிகுந்த சிரமத்துடன் எழுதி அச்சுக்கூடத்திற்கு சேர்த்து மறுநாள் முழுநூலும் அச்சிடப்பட்டதை கண்டு ஆனந்தப்பட்டதாக மிகவும் உணர்ச்சி பூர்வமாக நினைவு கூறுகிறார் ஒவ்வொரு நூலை அச்சிட்டு வெளியிடும் பொழுதும் அவர் அடைந்த இன்னல்களுக்கும் நூல்வெளி வரும் பொழுது அடைந்த மகிழ்ச்சிக்கும் அளவே இருந்ததில்லை உபேசா அவர்கள் இந்நூல்கள் வெளியீடு குறித்து சீவக சிந்தாமணியும் பத்துப்பாட்டும் தமிழ்நாட்டில் உலாவரத் தொடங்கிய பிறகு பழந்தமிழ் நூல்களின் பெருமையை உணர்ந்து இன்புறும் வழக்கம் தமிழர்களிடையே உண்டாயிற்று அவற்றின் பின்பு சிலப்பதிகாரம் வெளிவரவே பண்டை தமிழ் நாட்டின் இயல்பும் தமிழில் இருந்த கலைப்பரப்பின் சிறப்பும் யாவருக்கும் புலப்படலாயின கண்டறியாதன கண்டோம் என்று புலவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் உவகை கடலில் மூழ்கினர் என்று தமிழ்நாட்டில் இருந்த வரவேற்பை பற்றி குறிப்பிடுகிறார் அடுத்ததாக புறநானூறு பதிப்பிக்கும் முயற்சியை உவேசா கையில் எடுத்தார்கள் அப்பொழுது கும்பகோணம் கல்லூரியில் சாகித்திர ஆசிரியர் வைத்திருந்த பைபிளை காணும் வாய்ப்பு கிடைத்தது பைபிளை ஆராய்ந்து ஒரே மாதிரியான கருத்துள்ள பகுதிகளை ஆங்காங்கே காட்டி பதிப்பித்திருக்கின்றார்கள் புறநானூரையும் இதுபோல் பதிப்பிக்க வேண்டும் என்ற அவள் பிறந்தது புறநானூரை ஆராய்ச்சி செய்வதற்கு சங்கநூல் முழுவதையும் ஆராய்ச்சி செய்வது அவசியமாயிற்று இதானல் எனக்கும் பன்மடங்கு இன்பமுண்டானாலும் சிரமமும் பன்மடங்காயிற்று என்று உவேசா உ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது கும்பகோணம் கல்லூரியில் முதல்வர் ஜேக் என்பவர் ஷேக்ஸ்பியர் நாடகமான நடுவேனிட் கனவு தமிழில் நடித்து காட்ட ஏற்பாடு செய்தார் உபேசா மொழி பெயர்ப்பை சரிபார்த்து இடையே தமிழ் பாடல்களையும் இயற்றித்தார் இம்முயற்சியின் தொடர்ச்சியாக ஆங்கிலம் தெரிந்த ஒருவர் உதவியுடன் சேக்ஸ்பியரின் நாடகங்களையும் மகாகவி காளிதாசரின் நாடகங்களையும் தமிழில் வெளியிட எனவும் விரும்பினார்கள் பல கல்லூரி ஆசிரியர்கள் உவேசாவை புதிதாக வசன நூல்களை எழுதும்படியும் அவைகளை கல்லூரியில் பாடமாக வைக்கலாம் அதனால் நல்ல பொருள் ஈட்டலாம் என்றும் யோசனை கூறினாலும் இவர் மனம் இதில் நாட்டம் கொள்ளாமல் பழந்தமிழ் நூலாராய்ச்சியிலேயே மனம் ஒன்றி போனதாக குறிப்பிடுகின்றார் ஆயிரத்து ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் புறநானூறு நூல் பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது உவேசா பதிப்பித்த எட்டு தொகை நூல்களுள் இதுவே முதலானதாகும் முகவுரையில் எட்டு தொகையும் அதுபற்றிய வரலாற்றையும் அகம்புறம் என்னும் இருவகை பொருளின் இயல்பையும் விளக்கி எழுதி சேர்த்துள்ளார்கள் அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலை நூலை ஆராய்ச்சி செய்து பதிப்பித்தார்கள் அடுத்து மணிமேகலை நூலை ஆராய்ச்சி செய்தார்கள் மணிமேகலை நூலை நன்கு கேட்டு தேவைற்றி ஆம்ணிமேகலையையும்சா அச்சுக்கு கொடுத்தார் அந்நூலிற்கு அங்கமாக மணிமேகலையின் கதையையும் எழுதி குறித்த செய்திகள் தமிழ்நாட்டிற்கு புதிதாகையால் அவைகளை நூலில் ஆங்காங்கே எழுதித்தார் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மணிமேகலை மூலமும் அரும்பதவுரை முதலியனவும் முகவுரை புத்தசரித்திரம் பௌத்த தருமம் பௌத்த சங்கம் மணிமேகலை கதை சுருக்கம் முதலியவற்றுடன் வெளியிடப்பட்டது ஐம்பத்து ஒன்பது தமிழ் நூல்களில் இருந்தும் இருபத்து ஒன்பது வடமொழி நூல்களில் இருந்தும் குறிப்புறையில் மேற்கோள்கள் காட்டியிருந்தார் முதன் முதலாக உவேசா உரை எழுதிய நூல் மணிமேகலை உரை எளிய நடையில் அமைந்ததை பற்றி பலரும் அவரை பாராட்டினர் என்று உவேசா குறிப்பிடுகிறார் மேலும் பல சாதனைகளை தொடர்ந்து உவேசா செய்து வந்துள்ளார்கள் என் சரித்திரம் என்னும் அவருடைய சுய சரிதையை அவர் இத்துடன் முடித்து கொண்டுள்ளார் எவ்வளவு தமிழ் ஆர்வம் எவ்வளவு விடாமுயற்சி தமிழில் புலமை பெற வேண்டும் பழைய நூல்களை பதிப்பித்து தமிழ் தொண்டாற்ற வேண்டும் என்னும் குறிக்கோளை தவிர வேறெதனையும் தம் வாழ்நாளில் உவேசா சிந்தித்ததே இல்லை இவையே இவருக்கு மூச்சு இளம் அவர் கற்ற தமிழ் பெற்ற புலமையின்றி அவரால் இவ்வாறு தமிழ் நூல்களை திறம்பட பதிப்பித்திருக்க முடியாது அவர் நூல்களை பதிப்பிக்க வேண்டும் என்ற இறைவன் திருவுலத்திற்காகவே தம் இளம் வயதில் தேடி தேடி தமிழ் கற்றார் போலும் தமிழ் புலமையுடன் நின்றிருந்தால் தமிழ் உலகம் அரிய பொக்கிசங்களை இழந்திருக்கும் சா கும்பகோணத்தில் பணியில் இருந்த காலத்திலே சேலம் இராமசாமி முதலியார் என்பவரை சந்தித்து நட்பு கொண்டார் ஒரு நாள் வழக்கம் இவர்கள் உரையாடி கொண்டிருக்கையில் சீவக சிந்தாமணியை பற்றி தெரியுமா என முதலியார் வினவினார் தனது ஆசிரியரிடம் சிற்றிலக்கியங்கள் பெரும்பாலானவற்றை மட்டுமே கற்றிருந்த வே சா சிற்றிலக்கியங்களை தவிர வேறு பல தமிழ் இலக்கியங்களும் இருப்பதை அன்று அறிந்தார் மசாமி முதலியார் வே சாவுக்கு அளித்த சமண சமய நூலான சீவக சிந்தாமணியின் ஓலைச்சுவடி பகுதி அக்காலகட்டத்தில், சமய காழ்ப்பினால் புரக்கணிக்கப்பட்டிருந்த சமண இலக்கியங்களை பற்றி அறியும் ஆவலையும் அதனை அழிய அச்சேற்ற வேண்டும் எனும் எண்ணத்தையும் வே சா வினு தூண்டியது சமண இலக்கியங்களோடு பல ஓலைச்சுவடிகளையும் வே சா தேடி தேடி சேகரித்தார் சேகரித்தது மட்டுமின்றி அவற்றை சேமித்து பகுத்து பாட வேறுபாடு கண்டு தொகுத்து பிழை திருத்தி அச்சிலேற்றும் பணியையும் துவங்கினார் பின்னாளில் அவற்றுக்கு உரை எழுதும் அரும்பணியையும் ஆற்றினார் இப்பணியானது அவர் எண்பத்து நான்கு ஆம் அகவையில் இயற்கை எய்தும் வரை இடையராது தொடர்ந்தது சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் புராணங்கள் சிற்றிலக்கியங்கள் என பல வகைப்பட்ட தொன்னூறுக்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகளுக்கு நூல் வடிவம் தந்து அவற்றை அழிவில் இருந்து காத்தது மட்டுமின்றி அடுத்த தலைமுறையினர் அறிய தந்தார் சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் புதியதும் பழையதும் நல்லுரை கோவை போன்ற பல உரைநடை நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் வே சா கருத்தாளத்தோடு நகைச்சுவை இழையோட பேசும் திறமை உடையவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் வே ச ஆற்றிய சொற்பொழிவே சங்ககால தமிழும் பிற்கால்தமிழும் எனும் நூலாக வெளியிடப்பட்டது வே சமிழுக்கும் இலக்கியத்துக்கும் ஆற்றிய பங்களிப்பினை பாராட்டி மார்ச் இருபத்தி ஒன்று அன்று சென்னை பல்கலைக்கழகம் மதிப்பு முனைவர் பட்டம் அளித்தது இது தவிர மகாம கோபாத்தியாயம் மற்றும் தக்ஷண கலாநிதி எனும் பட்டமும் பெற்றுள்ளார் இந்திய அரசு பிப்ரவரி ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஆறு ஆண்டில் இவரது நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசால் நினைவு இல்லமாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு இவர் பெயரால் சென்னை வசந்த நகரில் டாக்டர் நூல் நிலையம் அமைக்கப்பட்டு இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது டாக்டர் நூல் நிலையத்தில் பல்வேறு திருக்கோயில்களின் தல புராணங்கள் மட்டுமன்றி பக்தி இலக்கியங்களும் ஓலை சுவடிகளில் உள்ளன செல்வ வளம் மிகுந்த திருக்கோயில்கள் தமிழகத்தில் பல உள்ளன எனினும் அவற்றை பற்றிய தல இலக்கியங்களில் கூட இன்னமும் அச்சுக்கு வராதவை உள்ளன இச்செய்தி அவ்வ திருக்கோவில் பொறுப்பாளர்களுக்கு கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவை இன்னும் அச்சேறவில்லை டாக்டர் வே சா நூல் நிலையத்தில் ஓலை சுவடியில் இருந்து இதுவரை அச்சுக்கு வராத நூல்களை அச்சுக்கு கொண்டு வரும் திருப்பணியின் மூலம் இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு அர்த்த நாரீசர் குரவஞ்சி என்னும் திருச்செங்கோட்டு குரவஞ்சி நூல் வெளிவந்தது இரண்டாயிரத்து மூன்று ஆம் ஆண்டு தேசிய ஆவண காப்பகத்தின் என்பது சதவிகிதம் பொருளுதவியுடன் கற்பகவல்லி நாயகி மாலை என்னும் நூல் வெளிவந்துள்ளது வே சா எழுதிய திருசிரபுரம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்களின் சரித்திரம் என்ற நூலை டாக்டர் வே ச நூல் நிலையம் ஆயிரத்து ஆம் ஆண்டில் மறுபதிப்பு செய்து வெளியிட்டுள்ளது வே சாமிநாதையர் தனது வரலாற்றை என் சரித்திரம் எனும் தலைப்பில் ஆனந்த விகடன் வார இதழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முதல் ஆயிரத்து வரை தொடராக எழுதி வந்தார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஆம் ஆண்டில் தனிப்புத்தக வடிவம் பெற்றது இது தவிர இவரது வாழ்க்கை வரலாறு தமிழ் தாத்தா எனும் தலைப்பில் தொலைக்காட்சி தொடராகவும் எடுக்கப்பட்டு சென்னை தொலைக்காட்சி நிலையத்தாரால் ஒளிபரப்பப்பட்டது சீவக சிந்தாமணி மணிமேகலை சிலப்பதிகாரம் புறநானூறு திருமுருகாற்றுப்படை பத்துப்பாட்டு பொருணராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை மலைபடுகாம் பன்னிரண்டு புராணங்கள் பெருங்கதை ஒன்பது உலா நூல்கள் ஆறு தூது நூல்கள் மூன்று வெண்பா நூல்கள் நான்கு அந்தாதி நூல்கள் இரண்டு பரணி நூல்கள் இரண்டு மும்மணிக்கோவை நூல்கள் இரண்டு இரட்டை மணி நூல்கள் அங்கையர்கன்னி மாலை இதர சிற்றிலக்கியங்கள் நான்கு என நூறுக்கும் அதிகமான நூல்களை வே சா பதிப்பித்துள்ளார்